வணக்கம் நேயர்களே நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று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 பிரிஜ் போர்ட் என்ற இடத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இருபத்தி கட்டிட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நபீபியா நாடு ஐநா மற்றும் காமன்வெல்த் அமைப்புகளில் சேர்த்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எரித்திரியாவில் எத்தியோப்பியாவில் இருந்து பிரிவதற்கு எரித்திரியர்கள் பெருமளவில் ஆதரவாக வாக்களித்தனர்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 இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போரிஸ் எல்சின் முன்னாள் ரஷ்ய அதிபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரூபரானி ஜோசப் இலங்கை மலையக பெண் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக புத்தக தினம் மற்றும் பதிப்புரிமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே